திருமுக குறிப்புகள் 1. நமது நேயம் தேகம் முதலிய கருவிகளை செவ்வையாக நிறுத்தி பஞ்சாக்ஷரியும் திருவடியும் ஒன்றே நமது 2. இரண்டு தியானமயம் தியானமயமானால் பொசிப்பு மாறும் மூன்று இறைவனது எண்ணம் கல்வி கேள்விகளார் மெய் மெய்யுணர்வோடு விளங்கிய என் எண்ணம் ஒன்று இறைவன் எண்ணம்ொன்று ஆனால் அறிவறிந்த உமக்கு இவ்விஷயத்தில் இன்னும் விரிக்க வேண்டுவதென்ன இருப்பது என் எண்ணம் கருத்தம் எண்ணமோ தெரிந்ததில்லை தாம் தேக முதலிய கருவிகளை ஏற்பட நடக்கல் வேண்டும் சிவத்தியானத்தோடு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நான் அவசியம் திருவருளை முன்னிட்டு சில காலத்தில் அங்கணம் வருவேன் துணிவு தின்னம் நான்கு தேக பக்குவமும் சிவத்தியானமும் என் கண்மணி போன்ற என் உள்ளிருந்த தமக்கு உண்டாவதாகவும் தேகத்தை பக்குவமாக வைத்து கொண்டு சிவத்தியானம் செய்து கொண்டு வர வேண்டியது ஐந்து வாழ்த்து கல்வி கேள்விகளாலும் அன்பு அறிவு ஒழுக்கங்களாலும் சிறந்து நமது நச்சுணையாய் விளங்கிய தங்கட்கு குரு கடாட்சத்தால் உண்டாவதாக ஆறு திருவடித்துணை சர்க்குண சிரோன்மணியாகிய நமது கண்மணி போன்று விளங்கிய சிவக்ஞானமும் உண்டாவனவாக விடுத்த அங்கணம் அங்கனம் வரப்பெற்றதும் பெறாததும் புலப்பட்டே மின்று புலப்படுவதற்கு அவாவுகின்றாம் தேகம் முதலிய கருவிகளை கடைக்கணித்து வருக சிவபெருமான் திருவடி துணையின்றி வேறு துணையின்மையின் அவற்றை இடைவிடாது நினைக 7. ஏழு நன்னறி செல்லும்போது செலுத்துவேன் சிந்தையை போது விடுவேன் வெகுளியை எட்டு திட தேகமும் தியானமும் தேக திடம் உண்டாகும்படி உபசரித்து கொண்டு ஜாக்கிரதையோடு தியானித்து கொண்டிருக்க ஒன்பது முத்தி நிலையும் என்பது அரிபிரமாதிகளுக்கும் உள்ளது முத்தி அடையும் வரையில் தேகம் வேண்டும் பத்து ஜாக்கிரதை இங்கு வந்திருக்கின்றவர்களெல்லாம் அதிகாரம் பண்ண வந்திருக்கின்றார்கள் நீ என்னைப் என்னைப்போல் ஏழை தனிமையாய் ஜாக்கிரதையாய் இரு பதினொன்று சிவானந்த மேலீடு ஹிதமஹிதம் கெட துரோதானம் கெடும் இருவினை ஒப்பால் மாமாயை பஞ்சகிருத்தியம் போம் முன்னிலையான அவன் அவள் அது நீங்கி பரமாகக் கண்டாள் கர்மம் கெடும் வடிவின் வாசனை கெட மாயை நீங்கும் சிவானுபவம் மேலிட ஆணவம் கெடும் பன்னிரண்டு சுக்கிலம் மேலேறல் சுக்கிலம் மேலேற்றும் பழக்கத்திற்கு பத்தியம் தூக்கம் சோம்பல் ஆகாது பதிமூன்று தசகாரியம் தத்துவ ரூபம் பூதமுதல் நாத தத்துவம் ஈராக உள்ளவெல்லாம் நாமல்லவென்று அறியும் போதம் தத்துவ தரிசனம் தத்துவம் சடம் சடம் நம்மை அறியாது நாம் சித்துருவென்று அறியும் போதம் தத்துவ சுத்தி சித்துருவினை மறைத்தது இக்தென்று ஓர்தல் ஆன்ம ரூபம் ஆணவமகன்று ஆச்சாரியன் அருளால் தன்னை அடைதல் ஆன்ம தரிசனம் நாம் சித்துருவன் என்று மகிழ்தல் ஆன்ம சுத்தி செயலற்று ஈசனருள் அடைதல் சிவரூபம் சிவமாக தரிசித்தல் சிவதரிசனம் உயிர் ஆனந்திப்பது சிவயோகம் எல்லாம் தானாக யோக செய்தல் சிவபோகம் சிவத்தோடு அத்துவிதமாகி நிற்றல் திருமுக குறிப்புகள் முற்றிற்று